மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் புதறிவு குவியலுக்காக லீ சமிஸ்தா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கேள்விகளுக்கான பதில்களை இன்று காண்போம் தேசிய கலாச்சார பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் தலைமையகம் லக்னாவில் அமைந்துள்ளது ஃபைவ் ஐஸ் என்ற இடம் பெற்றுள்ள நாடுகள் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா அமெரிக்கா பிரிட்டன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சர்வதேச மனித சுதந்திர அட்டவணையில் முதல் இடம் பெற்ற நாடு நியூசிலாந்து இனி இன்றைய கேள்விகளை காண்போம் பிரேசில் நாட்டிற்கான இந்திய தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மிக சிறந்த வார்த்தையாக பிரிட்டனை சேர்ந்த ஆக்ஸ்போர்ட் மொழிகள் அமை அமைப்பு அறிவித்துள்ள வார்த்தை எது ஒரு இந்திய மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் இன்றைய கேள்வியிற்கான பதில்களை நாளை நற்றினை குவியலில் காண்போம் நன்றி வணக்கம்